அந்த யாகத்துக்கு மருமகனாக சிவபெருமானை அழைக்கவில்லை அந்த வகையில் அவன் சிவபெருமானை அவமதித்து விட்டான் யாகத்துக்குச் சென்ற உமாதேவியும் அவமதித்தான் கோபமடைந்த சிவபெருமான் ஒரு வில்லை எடுத்து தக்கனின் யாகத்தை சிதைத்து விட்டார் சினம் பின் அந்த வில்லினை தேவரத மன்னனுக்கு கொடுத்துவிட்டு சென்றார் சிவபெருமான் தேவரத மன்னன் ஜனகனின் முன்னோரில் ஒருவன் அன்று அந்த வில் அந்த பரம்பனிடமே இருந்து வருகிறது அதுவே சிவத்தனுசு எனப்படுவதே ஆகும் ஒரு சமயம் ஜனகன் ஒரு யாகம் செய்ய நினைத்தான் பொன்னாளான கலப்பைக்கு வச்சரத்தால் செய்யப்பட்ட கொழுவை சுருகி பூமியே உழுதான் அப்போது அந்த பொன் ஏற்களப்பின் வஞ்சர குழுமுகத்தில் ஒரு பெண் குழந்தை தோன்றியது உழுபடை சாளுக்கு சீதை என்று பெயர் ஆகவே அதில் தோன்றிய அந்த குழந்தைக்கு சீதை என்று பெயரிட்டனர் அழக மிகுந்த அந்த குழந்தை வளர்ந்து பருவம் எழுதினாள் அவளை வீரம் மிகுந்தவனுக்கு மனமுடித்து வைக்க வேண்டும் என்று கருதி தன்னிடம் உள்ள சிவதனுசுவை வளைப்பவர்களுக்கே அவள் மனைவியாவாள் என்று ஜனகன் அறிவித்திருந்தான் சதானந்தர் கூறி முடித்ததும் விஸ்வாமித்தர் ராமனை குறிப்பாக நோக்கினார் அவர் எண்ணத்தை புரிந்து கொண்ட ராமன் மண்டபத்தில் கொண்டு வந்து வைக்கப்பட்ட அந்த பெரிய வில்லை ஒரு மாலையை எடுப்பதை போல் எளிதாக எடுத்தான் சபையில் இருந்தோர் ராமன் அந்த வில்லை கையால் எடுத்ததை கண்டனர் அக்கணமே அது ஒடிந்ததை கேட்டனர் வில் ஒடிந்த ஓசை அனைத்து உலகத்துக்கும் கேட்டது உண்மை அறிந்த தேவரும் யாவரும் ராமனை வாழ்த்தினர் ஜனகன் மகிழ்ந்தான் ராமனுக்கு தன் மகள் சீதையை உடனடியாக மனம் முடித்து வைக்க விளைந்தான் தசரதனுக்கு ஓலை அனுப்பினான் தன் மூத்த மகன் ராமன் ஆற்றல் அறிந்த தசரதன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை தன் சேனைகளை உடனே மிதலை நோக்கி புறப்படுமாறு ஆணையிட்டான் தசரமன்னன் தன் சேனைகளை பரிபாலம் கொடுத்து மிதலைக்கு வந்து சேர்ந்ததை அறிந்த ஜனகன் தகுந்த மரியாதையோடு அவர்களை எதிர்கொண்டு மகிழ்ச்சியோடு வரவேற்றான் தசரனை தன் தேரில் ஏற்றிக்கொண்டு அரண்மனை நோக்கிச் சென்றான் ஜனகன் தசரனுடன் சென்றிருந்த பரதனும் சத்ருக்களும் இராமலட்சுணங்களைக் கண்டு ஆனந்த மிகுதியில் ஆற தழுவிக்கொண்டனர் தந்தையும் அன்பு தயண தலை தனையர்களுமாக ஒரே தேரில் ஏறி மிதிரை நகர் வீதியிலே வந்தபோது இரு பக்கங்களில் பார்த் பார்த்திருந்த மக்களின் கண்கள் பாக்கியும் பெற்றவளாயின தெருவில் கூடியிருந்த பெண்களின் கண்கள் இராமனின் பேரழிலே முயத்து இராமனின் தோல் அழகினை கண்டவர்கள் அந்த அழகினின்றும் தம் விழிகளை பெயர்ந்தெடுக்க முடியாமல் தோலையே பார்த்து கொண்டிருந்தனர் அவ்வாறே தாள் கண்டார் தடக்கைகளை கண்டார் யாவரும் தாங்கள் கண்ட அங்கங்களின் அழகிலே லயத்து போய்விட்டதால் ராமனின் முழு மொத்தமாக கண்டவர் ஒமே இல்லை என்று சொல்லும் நிலையே இருந்தது சீதையின் திருமணத்துக்காக மிதலை நகரிலே சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன சிற்றரசர்கள் பேரரசர்கள் முனிவர்கள் வேதியர்கள் பிரமகர்கள் நகர மாந்தர்கள் ஆகியோர் அணிவடியாக திரண்டு மண்டபத்தில் கூடியிருந்தார்கள் ராமனும் சீதையும் தக்கபடி மனக்கோளம் பூண்டிருந்தனர் மறைநூல் முறைப்படி வினைகள் நிகழ்வுற்றன ஜனகன் ராமனின் எதிராக நின்று திருமகளும் திருமாலும் போல் சீதையும் ராமனும் வளமெல்லாம் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ராமனின் கையில் தாரை வார்த்தான் ராமன் சீதையின் கைதளம் பற்றி தீ வளம் வந்தான் அம்மி மிதித்து அருந்ததை கண்டு அனைவரும் வாழ்த்த மனைவினை இனிதே முடிந்தது பின்னர் மாண்டவி என்பவளை பரதனுக்கும் ஊர்மிலை என்பவளை லட்சுமனுக்கும் சுருத என்பவளை சத்ருக்கனுக்கும் மனமுடித்து வைத்தனர் திருமணம் முடிந்து சில நாள்கள் மிதிரையே மகிழ்ச்சியுடன் தங்கியிருந்தனர் அனைவரும் விசுவாமித்திர முனிவர் யாவிடமும் விடை கொண்டு தவம் புரிவதற்காக இமயமலையை நோக்கிச் சென்றார் ஒரு தசரதன் புது மன மக்களோடு மிதிரையை விட்டு அயோத்தியை நோக்கி புறப்பட்டான் வழியிலே ஒரு முனிவர் எதிர்பட்டார் அவரது தோற்றமே பயங்கரமாக இருந்தது பரந்த சடைமுடியோடு கையிலே மழு ஆயத்தோடு கண்களிலே நெருப்பு தழல் விளங்க பொன்னாலான மலையை எதிரே நடந்து வந்ததை போல் இடியோசை தோற்கும் குரலோடு அந்த முனிவர் ராமனின் எதிரே வந்து இதுதான் இராமாயணத்தில் சிவதனுசின் கதையாகும் நன்றி வணக்கம்